நட்டினை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் நிலைமையில் நம்ம எனக்கு செய்யப்போறது ஓலன் இது கேரளா ஸ்பெஷல் செய்ய தேவையான பொருட்கள் பூசணிக்காய் அரை கிலோ பதங்கிக்காய் கால் கிலோ உப்பு ருசிக்கு ஏற்ப தேங்காய்பால் தேவையான அளவு காராமணி வேக வைத்தது ஒரு கப் பச்சை மிளகாய் மூணு கருவேப்பிலை செய்வது அளவு தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் செய்யமுறை முதல்ல காராமணி வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்ப தேங்காய்பால் முதல் தேங்காய்பால் ஒரு கப் ரெண்டாம் ரெண்டு கப் எடுத்து வச்சுக்கலாம் பச்சை மிளகாய் நீட் நீட்டாக கட் பண்ணி போட்டுக்கலாம் அந்த காய் பச பூசணிக்காய் பரங்கிக்காய் வந்து பொடியை கட் பண்ணி வச்சுக்கலாம் சோப்பத்தை வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் பூசணிக்காய் பரங்கிக்காய் போட்டு ரெண்டாம் மூணாம் தேங்காய்ப்பால் ஊற்றி அதுக்கு தேவையான உப்பு கலந்து நல்லா இது ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சிருவோம் காய் வேந்த உடனே இந்த வேக வச்ச காராமணி அதில் எடுத்து கொட்டி நல்லா கலந்து விட்டுருவோம் ஏற்கனவே வெந்திருக்கு சும்மா கலந்து அந்த இது ஊரு காயெல்லாம் மிக்ஸ் ஆர்ற அளவுக்கு வேக வச்சா போகிறோம் வச்சுட்டு இந்த பச்சை மிளகாவை மூணு பச்சை மிளகா சொல்லியிருக்கேன் நம்ம காரம் வேணுன்னா இன்னும் கூட போட்டுக்கலாம் ஒன்று பச்சை மிளகா நீட் நீட்டாக கட் பண்ணி போட்டுட்டு அதை வச்சு இது பண்ணிட்டு கலந்து விட்டுட்டு இதை முதல் தேங்காய்பால் அதை ஊற்றி தேங்காய் பால் முதல் தேங்காய்ப்பால் திக்காக இருக்க அதை ஊற்றின உடனே ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது ஒரே ஒரு கொதியில இந்த தின்னும் அது ஊத்திட்டு கருவேப்பிளை சொற தடவை போட்டு ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய்யை போட்டு கலந்துட்டு ஒரு கொதி வரதுக்குள்ள ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சூப்பரமான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி ஓல அண்ட் தயார் ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்